ओम प्रपन्न कृष्णाय ம் பிரபித்தய वर्तते கிருஷ்ணா भगवान श्री कृष्णर இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் காமக்ரோதத்தை ஜெயிக்கணும்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் காமக்ரோதத்திலிருந்து விடுபட்டுட்டான் ஞானிங்கிறார் அவனுக்கு காமக்ரோதங்களே வர்றதில்ல அப்படிங்கிற அளவில் உபதேசம் பண்றார் யத்தீனாம் எதசேதசாம் விதித்தாத்மனாம் காமக்ரோத வியுக்தானாம் அபிதா வர்த்ததே அப்படி புரிஞ்சுக்கணும் யத்தீனாம் எத்தீனாம்னு சொன்னால் முயற்சி பண்ணுகிறவர்கள் மோக்ஷத்துக்காக பிரயத்தனம் பண்ணுகிறவர்கள்னு அர்த்தம் எத்தீங்கிற சப்தத்துக்கு முயற்சின்னு அர்த்தம் புலநடக்கம் பழகிறதுல முயற்சி இப்படிலாம் சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு முயற்சி அதுக்காக முதல்ல தர்மானுஷ்டானத்தை நல்லா பண்ணி மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது எத்தீனாம் எத்த பகவான நன்றாக தியானம் பண்ணி சகுண பிரம்ம தியானம் பண்ணி மனசையும் நன்றாக பக்குவப்படுத்தினவன் விதித்தாத்மநாம் விதித்தாத்மனாம்னு சொன்னால் ஆத்ம ஜியானத்தை நன்றாக பெற்றவன் எல்லா ஆத்மாவும் ஒன்று பரபிரம்மன் அதுவே நான் எல்லாம் அதுதான் அப்படிங்கிற ஞானத்தில் ஸ்திரமாக இருக்கிறவன் அதனால் என்னாச்சுன்னா காமக்ரோத வியுக்தானாம் ஸ்தித பிரஜ லட்சணத்தில் சொன்னார் இல்லையா பிரஜாத்தி எதா சொன்னார் காமம் போனாலே க்ரோதமும் போயிடும் ஆகினால அதிலிருந்து அடியோடு விடுபட்டவன் அர்த்தம் காமக்ரோதம் யுக்தானாம் அதாவது அந்த உடம்பு மனசு இதில் இருக்கிற பற்று வந்து பரிபூர்ணமாக விடுபட்டவன் நன்றாக ஞானபலம் மேலோங்கியவன் அர்த்தம் இந்த உலக விஷய வாசனைகள் எல்லாம் பலம் குன்றிவிட்டது ஞானபலம் இந்த சாஸ்திரத்தினால் உண்டு பண்ணப்பட்ட குருவினுடைய உபதேசத்தினால் உண்டு பண்ணப்பட்ட ஞானமானது ரொம்ப பிரபலமாயிடுது பிரபலம்னா மிகுந்த பலம்னு அர்த்தம் வலிமையாகிவிட்டது அவர்களுக்கெல்லாம் என்னென்னா அபிதகா பிரம்ம நிர்வாணம் வர்த்தத்தே அபிதகான்னா உபயதான்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர்கள் விடுபட்டவர்கள் சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர்கள் இந்த உடம்பு அழிந்ததற்கு பிறகும் அவர்கள் பிறக்க மாட்டார்கள் மீண்டும் அவர்கள் உடல் பற்று உலகப்பற்றோடு இணைத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது கருத்து பிரம்ம நிர்வாணம்ங்கிறது மூணு தடவை வந்திருக்கு இந்த மூணு ஸ்லோகத்தில் வந்திருக்கு இந்த பிரம்ம நிர்வாணம்ங்கிறது இதுக்கு முதல் ஸ்லோகத்திலையும் இருக்குது அதுக்கு முதல் ஸ்லோகத்திலையும் இருக்குது இந்த பிரம்ம நிர்வாணங்கிற சப்தம் ரொம்ப முக்கியம் மெய்ப்பொருளோடு அவர்கள் இணைந்து விடுகிறார்கள் இணைந்து விடுகிறார்கள் உபச்சாரத்துக்காக சொல்லப்பட்டுருக்கு கொட குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் கொடம் உடைஞ்சா ஆகாசத்தோடு சேர்ந்துடுறதுன்னு சொல்கிறது உபச்சாரம் உண்மையிலேயே குடந்தான் உடைஞ்சதே தவிர ஆகாசம் வந்ததோ போகதோ இல்லை அது மாதிரி இவன் பிரம்மனை அடைஞ்சான்னா பிரம்மன் இந்த உடம்பு கற்பிக்கப்பட்டது மனமும் உடம்பும் இந்த இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வும் கற்பிக்கப்பட்டது அது போய்விட்டது அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஆகவே பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் வர்த்தத்தை வர்த்தத்தேன்னு சொன்னால் அவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைந்தவனாகிறான் அப்படிங்கிறது பொருள் இனிமே பகவான் இந்த ஞானோபதேசத்தை பூர்த்தி பண்ணி அந்த ஞானத்தை தியானம் பண்ணுறதுக்கான உபாயங்களை எல்லாம் சொல்ல போகிறார் சுருக்கமாக இந்த அத்தியாயத்தில் மூணு ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு அடுத்த ஆறாவது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக சொல்ல போகிறார் அதெல்லாம் நம்ம நன்றாக படிக்கிறதுக்கு பகவான் நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் உங்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் காமக்ரோதபியுக்தானாம் யத்தீனாம் பிரம்ம நிர்வாணம்